அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தே சி மனுவேல் இந்த தலைப்பு முயற்சி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு அழகான நாடு கென்யா அந்நாட்டில் உள்ள ஒரு ஊரில் கிப்கெய்னோ என்ற சிறுவன் படித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் தன் ஆசிரியரை பார்த்து ஐயா ஆப்பிரிக்க சிறுவனாகி நான் சிறந்த ஆட்டக்காரனாக் திகழ முடியுமா என்று கேட்டான் ஆசிரியர் உத்தரவு சொல்ல சற்று தயங்கினார் காரணம் கிப்கெய்னோ எலும்பும் தோலுமான ஒரு சிறுவனாய் காணப்பட்டான் ஆனாலும் அந்த ஆசிரியர் கைனோவை அவர் சிறப்பான முறையில் ஊக்குவித்தார் கைனோவுக்கு ஒரே மகிழ்ச்சி கைனோ ஆசிரியரின் ஆலோசனையின்படி தினமும் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் சீக்கிரத்தில் சிறந்த நெடுந்தூர ஓட்ட வீரன் எனும் பெயர் அவனுக்கு கிடைத்தது ஆப்பிரிக்க நாட்டு சார்பில் ஐரோப்பா கண்டத்தில் நடைபெற்ற ஓட்ட பந்தயத்தில் ஓட தகுதி பெற்றான் அவன் தோற்றத்தை பார்த்து இவன் என்ன சாதிக்க முடியும் என்று அநேகர் நினைத்தார்கள் அவனது முதல் ஓட்டம் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டம் எட்டு சுற்றுகள் ஓட வேண்டும் ஏழாம் சுற்று முடிந்தது எட்டாம் சுற்றில் வேகமாய் ஓடி கெய்னோ வெற்றி பெற்றான் என் நாட்டுக்கு ஒரு தங்கப் பதக்கம் என்னால் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு சில முயற்சிகள் செய்தான் அவனுக்கு எந்த பயிற்சியாளரும் இல்லை சிறப்பான முறையில் பிழை ஆங்கிலம் பேசவும் கற்றுக்கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெக்சிகோ ஒலிம்பிக்கிலும் கலந்து கொண்டு உலக சாதனை செய்து தன் நாட்டிற்குரிய தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் கிப்கெய்னோ என்ற மனிதர் ஆம் நம் சூழ்நிலையில பார்த்து நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ளாமல் நம்முடைய முயற்சிகள் மூலம் நம் திறமைகளை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் வெற்றியாய் அமையும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி